ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே ஆன்மீக வாழ்க்கையின் மூலவேர் ஸ்ரத்தை ஸ்ரத்தா என்பதன் பொருள் சாஸ்திரத்தினிடத்திலும் அதனை உபதேசிக்கின்ற ஆச்சாரியர்களிடத்திலும் விஸ்வாசம் அல்லது நம்பிக்கை வைப்பதாகும் சாஸ்திரம் ஜோதிஷ் பிரகாஷார்த்தம் தரிசனம் புத்திராத்மன்தாபம் நரசயுக்தாபியாம் பிரச்சரநபராத்தீ இதன் பொருள் ஷாஸ்திரம் விளக்கொழி போன்றது சுய புத்தி கண்கள் போன்றவை கண்களால் வெளிச்சத்தின் துணை கொண்டு பொருட்களை காண்பது போல சுய அறிவு சாஸ்திரத்தின் துணை கொண்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை நெறியை மெய்ப்பொருளை அறிந்து கொள்கிறது நமது புத்தியை பண்படுத்துவது சாஸ்திரங்கள் ஆச்சாரியனுடைய உபதேசங்கள் புத்தியை சம்ஸ்கிருதம் எனும் பண்பாட்டை உடையதாக ஆக்குகிறது பண்படாத உள்ளத்தையும் பகுத்தறிவியும்